சங்க ஸ்வகத்தே பிரார்த்தியானாலாம் நீ பிரார்த்திக்கணும் சாதுக்குளுடைய சங்கத்தை அவர் போன பகவத்குணத்தை வருஷிச்சு உள்ள இருக்கிற துக்கத்தை ஊட்டி விடுவாள் சாதுக்குளை போய் அண்டு மான்களை அண்டாம பகவான் ஸ்மரிக்காம இருக்கிற பாபிகளுடைய சரித்திரத்தை சொல்றீங்க ஒரு நல்ல காரியம் தெரிஞ்சிருக்காது ஒரு சாது அஞ்சிருக்க மாட்டான் பகவான பத்தி மாட்டான் பையன் கிட்ட உப்பிச்சு அசக்தி கொடுக்க மாட்டான் என்ன ஆகுமா சம்பாதிச்ச சொத்த பையன் எடுத்து செலவழிக்க ஆரம்பிப்பான் அப்ப மனசு வருத்தப்படுமா அப்ப ஏதாவது சொத்தம் உள்ள கிரகிச்சா தேவையுன்னு தோணுமா கிரகிக்க முடியும் முடியாது தேங்காய் எடுக்கணும் குப்பை குழியில கிடக்கிட்டு இறங்குற காரியம் அதுவும் கிடைக்காது போடுவான் குடும்பம் போயிடுவான் குடும்பத்தை பரிக்க முடியாது சம்பாதிக்க முடியாது ஒண்ணு முடியலையே வருத்தப்பட்டு பெருமிச்சூடுவனாம் இப்படி இதாச்சே இவன் பெற்றி இவன் ஆத்துல எல்லாரும் இவன் சம்பாதிச்சு போது ஆரம்பம் ஒரு தடவை அக்ஷீரம் ரெண்டாம் தடவை பால் மூணாம் தடவை ஓவல் கிருஷ்ண ஆயுள் எல்லாம் கொடுப்பான் நம்மா ஷாப் போம்புள் என்ன போல இருக்கே எம்பள் எல்லாம் சம்பாதிக்கிறார் அதனால எல்லாம் சொல்லுவாளாம் இப்படி சம்பாத்தியம் இல்லாம திண்ண உட்காந்து உருகாரியம் முடியாம போன உடனே என்னள் பையன் என்ன காக்க மாட்டான் தேயாபூர்வம் அறாதரும் பண்ணுவாளாம் தற்காதரும் பண்ணுவலாம் இன்னைக்கு என்ன சமையல் கூப்பிட்டு இலையில வரபோது தெரியும்பழாம் பத்னி பொய்யன மார்க்கெட்ல என்னடா வாங்கி வந்தே கொத்தவரைக்கா விளையம்பாளம் இந்த கழ காலமாடு ஷப்பன் எழுவி ரோட்ல விழுந்துட்டா எம்மாடுன்னு சொல்லுவனா அது மாதிரி இவனை பணிக்க மாட்டாளாம் தன்னது என்னை வைராம் வரு பையன் காக்காதே நான் ஒருத்தரை ஒரு காரணம் நீ கூட போனேன் இவன் கூட கொடுத்து வாயின்னு வந்துருக்க இவன் கத்திரிக்காய் எடுத்து வந்திருப்பா இவன் ஒரு துக்கம் மட்டும் மனச பாதிக்குமா நான் கவுப்பின கசைக்கு கட்டின பய என்னை விழறான புத்தி பண்ணின பையன் நம்ம பார்த்து இப்படி பேசுறான்னு வருத்தப்படுவனாம் வருத்தப்படுவனையை தவிர்த்து வைராக்கியம் வராதாம் பாகத்துக்கு வந்துவிட மாட்டானாம் காக்க மாட்டானாம் என்னன்னா रोगम कारी-कारी उप्डी சாப்பிடாது கோழைய தூக்குறார் ஒரு கொட்டா போட்டிருக்கேன் அவ வந்து ஐம்பது அறுபது வருஷம் கொடுத்தோட பண்ணியோ அழகா இருந்தவன் கொண்டு போய் கொட்டுல கொண்டு போய் வைக்கிறது அந்த அம்மா அதுக்காக என்ன பண்ணுவலாம் கபட்டமா கழவர்கிட்ட வந்து சொல்லுலாம் குழந்தை கொல்லையில ஒரு கொட்டா போட்டுருக்கானா அது நன்னா இருக்கான்னு உங்களை பாக்க சொன்ன சொல்லுவலாம் என்னமோ நம்ம பையன் கூட சொல்லு சந்தோஷத்துல என்ன அழிச்சுன்னு போனான் கழவன் கைய பிடிச்சு கொண்டு போகலாம் கொட்டாயிக்கு கொட்டாய்க்கு சற்று பண்றதுக்கு இல்லையா கிரக பிரவேசம் அங்க கொண்டு போய் உள்ள போரை விடுவலாம் உட்காருங்க ஏந்தி உட்கார சொல்றேன் உட்காருங்க சொல்றேன் சொல்லுவலாம் உட்கார்ந்து என்னமே எல்லாம் ஆஹான் அழுவனான் கழுவான் அங்கிருந்து ரசவண்டி கறி குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு ஒரு தையல் இலையில வச்சு கொண்டு வந்து வெப்பளா அவமத்தியா உபன்யஸ்தம்னா என்ன ஈர்க்க மாட்டிக்கிட்டம் சுருக்க பாபிகளுக்குதிச்சு கொண்டு வைப்பலாம் ஒரு மணி விசுட்டு இப்படி காறி தூக்கினா ஆறுக்கு தான் பிடிக்கும் ரொம்ப தண்ணி என்னத்துக்கு இப்படி நாத்தமா அடிக்கிறேன் குறைச்சலா தான் சாப்பிடுமே இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு போய் வைப்பலாம் இத்தனை விசு விசு வச்சாலே எனக்கு நான் ராமநாமா பண்றேன் லட்சணராமான்னு கத்துக்கணும் நாய்க்கு எச்சக்கலையை போட்டே கொல்லையிலேருந்து கற்கும் போது அதையும் இப்படி முக்கியம் சாயங்காலமும் பிராத காலமும் இருந்து விற்பனாம் தீபாவளி பண்டிகை வருமாம் சம்பந்திகள் இறங்குவாள் கொல்லையில இருந்து பாக்குறாங்க நேரம் தெரியுமே கழக சம்பாத்தி மாதிரி அங்க என்ன சொல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லுவனா பத்தனிட்டே இன்னைக்கு சம்பந்தி புதுவோ கட்டி நான் அவளும் எல்லோரும் ஆகாமலாம் என்ன ஆகும் சம்பந்திகள் வந்து காலம்பரா வாழ்க்கல இட்லி இட்லி வாத்து போட்டு காபி குடுத்து மத்தியானம் இருந்து பண்ணி வச்சு செமைய பண்ணி இன்னும் சம்பந்தியமாக்கலாம் உபச்சாரம் பண்ணினத்துல அன்னை மூக்க இவன் மறதியே வந்துடுமா இவனை பத்தி இவனுக்கு அன்னைக்கு சாதமே இல்லையா அவங்க உள்ள வச்சு வந்து கொசியிலாட்டனம்மா அன்னைக்கு சாதமே கிடையாதான் இவ வேலை செஞ்சு வேலை என்ன கடைசியில போகலாம் கொள்ளையில சாதமே போல அழுவனாம் என்னமோ நானும் வந்து நாலு மணி மட்டும் வேலை செஞ்சேன் என்ன சாப்பிடல நீர் தான் பட்டி கடவுணேன் நான் உழைச்சிட்டு இருக்கேன் இடி காலம் மூணு மணில இருந்து வேலை செய்யறேன் அப்படிதான் இருக்கும் பாபி அண்டினவுளுக்கு என்னமா இருக்கும் இப்படி அழுவலாம் அவளும் என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டப்படுனா முதனா ராத்திரி வச்ச சாதம் மறுநாளைக்கு அப்படியே இருக்குமா அப்பதான் தெரிஞ்சு போலாம் என்ன அதாவது கால அசங்காது ஆஹாரம் அப்படியே கிடக்கும் அல்பாஹாரம் அல்பேஷ்டிதா கால் அசங்காது சாதம் வச்சது அப்படியே இருக்குமா உடனே கவலைப்பட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்து காட்டுக்கலாம் வந்து குடுக்கலாம் சொல்லி அனுப்புடா இருக்கிற பொள்ள வருவா வந்து எல்லாரும் என்ன பண்ணுவான் அந்த ஆச்சரியத்தை கழுதுனால் அம்மாவை பார்த்து என்ன ஆறாவது ஒரு புள்ளே ஒரு மாப்பிள்ள ஒரு பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்னு கழவனை என்ன எழுதி வச்சேன்னு சுவார்த்தபராணாம் எனக்கு என்ன எழுதி வச்சேன் எந்த பங்களாவே எனக்கு வச்சேன் கொடுக்க மாட்டானே அண்ணா தங்க தமக்கு வந்து கேப்பலாம் பையன் காப்ப மாப்பிள்ள காப்பனாம் மாப்பிள்ளைக்கு ரொம்ப கவலை அவங்க இந்த பாபி நினைப்பனும் ஆஹா உங்களுக்கு ஏதாவது வேணுமா திரட்டு பால் வேணுமா பால் வேணுமா ககலியே எனக்கு என்ன வச்சேங்கிறாள் இந்த பாபிகளுக்கு நான் வந்து உழைச்சேனே அழுவனாம் அட பாபி இப்ப அழப்படாத முன்னாடி நாடா தெரிஞ்சிட்டு இருக்கணும்னா அப்போ இந்த இந்த ஒருத்தருவர் பெரிய ஊவர் வந்து மகாபாபி என்பது வயசு அவன் அசங்காம இருப்பான கல்லாட்டமா கே எந்த தர்மம்மாட்டான் அப்படி இருப்பான் அது மாதிரி இருந்தவன் ஆச்சேவன் ஏதாவது அப்பா ராமூடா கிருஷ்ணா சொல்லுடா அப்ப என்ன சொல்லுவனா உண்மாரும் உள்ள விட்டா சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்டேன்னா நீரே என்ன கருத்த இருக்கிறீங்க யல் சுட்டதுக்கு அப்புறம் சொல்லுவனோ காலன் கழுத்துல கையத்தை போட்டதுக்கு அப்புறம் அம்மா சந்தி பந்தங்கள் எல்லாத்தையும் எப்படி கத்துவிச்சுருக்கான் சொல்லுவனான் புரியதே ருததாம் சுவானாம் ேத நானோபி நூ கால பாஜ்வாழா ரெண்டு பேர் உருவாம்பாத்த இந்த அத்தியாயம் கேட்டவனுக்கு எமயாசனை இல்லையா நரகயாத்தனை இல்லையா அதுக்காக இது விடாம சொல்றது என்னமோ எல்லாரும் பாபத்தை பண்ணி குமிச்சு வச்சிருக்க அப்படி தொலைகிட்டமே என்ன எந்த ஜென்மாவில் ஆறு என்ன பண்ணினாலும் ஒன்னும் புரியல நர போடுறதுக்கு ஒத்திராலையும் முடியல ஆனா கஷ்டம் மட்டும் தெரியுது என்னமோ ஏதோ காரணம் இருக்கு அந்த காரணம் தொலைனா அது பகவத்கூலத்தை தவிர்த்து வேறு பிராஷ்டித்தர்மா ஒன்றும் இல்லை இப்போ நான் பண்ண முடியாது அந்நானி தர்மஜாரானி சாபாயானி களவு அன்னதானம் ஹரே பக்தியை அரபாயம் சுலபம் பண்ணால் அப்படி சொல்லிவிட்டால் விஷ்வருடைய வாக்காள கர்ஜிச்சு விட்டாள் பகவத் பக்தி சுலபம் அன்னதானமும் சுலபம் ஒரு ரசம் அன்னம் பண்ணி போட்டா போதும் சந்தோஷமா அது சுப்தி போட்டு விடுவாள் சம்பந்தியா இருந்தா விருந்து பண்ணனா அதிதவி தானே முன்னாள் ஆச்சு சாப்பிட்டு அவருக்கு போர்மையே தேங்காய் தொகையில ரசமாக சந்தோஷப்படுவர் ஆமா பகவானை திருப்தி பண்ணி வைக்கிறா போல அதிதிகளை திருப்தி பண்ணி வைக்கிறது சுலபமாக திருப்தி பண்ணி வச்சு உள்ளா பகவன் தக்தியை நாம சுதுட்டா போரும் பகவத் காதல விழுந்துட்டா போட்டோம் தமுதூத்தால் அடிச்சு மரட்டி எடுத்து நரக்கத்தில் போட்டு இவனை கதரை அடித்து என் இருபத்தி ஒரு நரக்கத்திலையும் இந்த வாங்கி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கானா அங்கே போய் கஷ்டப்பட்டு மறுபடியும் கர்ப்பத்தில் வந்து விழுந்து மறுபடியும் அங்கே வந்து பிரசவ சமயத்திலே பகவான் மூர்த்தி ஸ்தோத் பண்ணி பூமியில பிறந்த உடனே மறுபடியும் இந்த ஜீவதோஷம் பிடிச்சிருந்து இப்படி திரும்ப திரும்ப வந்து இருக்கம் ஆகையினால நீ என்ன பண்ணனும் தெரியுமா அம்மா தஸ்மாத்வம் வாசுதேவே பிரம்ம தரோஜகம் விடுவார்கள் பணம் ஆசை எல்லாத்தையும் ஆசை எல்லாம் சேர்த்து எம் பிரபுட்டவை சொன்னாளாம் அம்மா எனக்கு தூக்கிவாரி போடுறதே பயமா இருக்கேப்பா நீ இப்படி சொன்னையே அத்தையவ நரக்கஸ்வர்கேனால அம்மா பாபிகளுக்கு இந்தூர்லயே நரகும் கஷ்டம் ஆரம்பம்னாலாம் என்னால தாங்க முடியாதே வயசாயிட்டு எனக்கு அப்படி வந்து விடுமோ நாளா அம்மா உன் கதை கட்ட வாழ் கூட நீ பகவத் சரணத்தை பிடிச்சு நடுவனாலாம் சர்வ பாவே நாம் பஜஸ்வகே பகவான பஜின் எனக்கு பஜன மார்க்கம் சிறீலேயே நாளாம் அம்மா பல மார்க்கம் உண்டு அதுல சுலகமான மார்க்கம்மா பகவத் கேட்டு கமலத்திலே புரிச்சு நூடும்மா அந்த சரணம் ரஷகமாக்கம் உள்ள பார்த்து பகவத் உள்ள பாக்கிறவாள் சகல துரிதங்களையும் போக்கி விடுவாள் கங்கையால அப்படி முடியாது பதனீய பதம்புஜம் அப்படி படிச்சுட்டா என்ன பண்ணும் நாள் வாசுதேவே சக்தி பண்ணினா வைராக்கியம் தூரும் வைராக்கியம் வந்தா ஞான உதயம் உண்டாயிடும் ஞானம் வந்தா தெரியும் அதாம் மோட்சம் அதான் கைவல்யம் சொன்னாலாம் பிரணேஷ சுவாமி எங்க இருக்கான் நாள் அருக சரா பிரபஞ்சத்திலே அசையாத பொருள் உலகாட்சம் அசையம்பொருள் கூட புண்ணியம் பண்ணிருக்கு அதுகளுக்குள்ளே பட்சிகள் பட்சிகளுக்குள்ளே மிருகங்கள் மிருகங்களுக்குள்ளே போக்கள் ஓக்களுக்குள்ளே மனுஷாள் மனுஷாளுக்குள்ளே நாலு வர்ணத்துக்குள்ட்டன்மாவரணமே யானா பிராமண கத்தி வைசியசுத்ராளாலா ஜென்மாவரணமே ஆனா ரொம்ப புண்ணியம் மண்ணி இருக்கணும் நாளாம் குழந்தை அம்மா உபாத்து அம்மா சத்தியம் இதுக்கு மேல உண்டோ நாளா உண்டம்மா நாளா ஆறு நாள்மண உத்தமாக பிராமண ஜன்மாவரணம்னா ரொம்ப புண்ணியம் பண்ணணும் இதுக்கு மேல உண்டோன்னா உண்டு நாள் குழந்தைனா முதுகுறிஞ்சு தெரியணும் அம்மா அப்படின்னு சொன்ன ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காள் அதுக்கு மேல உண்டோன்னா உண்டம்மாள் அர்த்த ஜிகர்த்தம் தெரியணும் நாளாம் அதுக்கு மேல உண்டோன்னா தெரியும்மா ஞா நீங்க எந்த அர்த்தத்தை பிறருக்கு சம்சயம் இல்லாம சொல்லணும்னாலாம் அது ரொம்ப புண்ணியம் பண்ணணும் நாளாம் அதுக்கு மேலே நாள் உண்டம்மா நாள் ஆறு நாள் பிறத்தையாருக்கு சொல்லிவிடலாம் தாம் பண்ற போது பண்ண முடியாது அது பண்ணணும் நாள் புறத்தையாருக்கு எல்லாம் சொல்லுவா சொல்லிவிடுவோம் அவங்ககிட்ட ஒண்ணும் இருக்காது நீ பண்ணனம் நாள் தேயாம் இதுக்கு மேல உண்டோன்னா கர்மபலத்தை எதிர்பாராம பண்ணனும் நாள் அம்மாக்கு அப்போ ஒரு சந்தேகம் வந்துடுச்சு என்ன தோணிச்சது ஆயிரக்கணக்கான வருஷம் உங்க நான் சிஷு பண்ணிருக்கேனே அத்தனை கர்மபலத்தையும் இப்ப என்ன பண்றது பலத்தை எதிர்பார்க்காம பண்ணணும்னு அதை என்ன பண்றதுனால இது பெரிய சுவாமியும் குழந்த மாதிரி வருஷம் போட்டால் அம்மாவும் புத்தன் நினைச்சிட்டு அந்த கர்மபலத்தை என்ன பண்றதுன்னு அம்மா காட்ட சுவாமி அம்மாவை அம்மா அத்தனையும் எங்க குடுக்கணும் தெரியுமா தஸ்மாக சர்வேஸ்வரனான என்ன நடத்த உணவு பிரம்மா பண்ணணும்னு சொன்ன உடனே தன் குழந்தே பகவான் திரிஞ்சி கரணத்துல விழுந்து ஒரு அத்தியாயம் கதிர்காலம் வந்தே விஷ்ணு கபிலம் வேதகம் என் அப்பனே ஆயிரக்கணக்கான வேதம் முன் உள்ள குமரிண்டு கிடக்கு சாட்சாத் நாராயணனாக்கம் மகான்கள் அந்தமான மனசுலே எந்த சுரூபத்தை பார்த்து விற்கிறாளோ அந்த பிரபு எனக்கு புத்திரனா வந்தையே ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டத்தை பிரளைய காலத்திலே உன் குட்டியில வச்சுருக்கிற நீ என் கில வந்து வசிச்சே நான் என்னமா தேங்கி தாங்கினேன் உன்னைங்கிறாளாம் விஷ்வயே பகவத் நேக்கேத்தையுரேய்தி பிரதிமவி சோதோபி சத்தியாய கல்வே பகவன் தோோ பத்தோ ஒரு அத்தியாயம் அம்மா பகவத் சரணத்துல விழுந்து கதறி விட்டார் எந்த ஒரு நாமாவே வாக்கினார சொல்லியோ மகான்மு சொல்லி கேட்டுவிட்டாலோ உடனே ஒரு நமஸ்காரமோ உன் சந்திசையில பண்ணிவிட்டாலோ அது என்ன பண்றது தெரியுமா ஒரு சண்டாளிக்குலாம ஜபிக்கிற ஒரு சண்டாளன் கங்கையில ஸ்நானம் பண்ண புண்ணியம் தைமிஷ தபச பண்ண புண்ணியம் வேதத்தை அத்தியனம் பண்ண புண்ணியம் எல்லாத்தையும் அடைஞ்சு விடுறான் அக்னோத்திரம் பண்ணின புண்ணியம் மனதிலே சுரூபமாய் வழங்கும் உன்னை நான் நேரக் கண்டு என் கர்ப்பத்தில் சரிச்சு சதுவேதமும் உள்ள குமரின் இருக்கிற உன்னை புத்திர நாடஞ்சேனே நீ எம் வந்தே விஷ்ணு கபிலம் நமஸ்காரம் பண்ண சுவாமி அம்மா தன்னை தெய்வம்னு தெரிஞ்சின்றத பார்த்து அம்மா அனுகிரகம் பண்ணி கண்ணுங்கண்ணீருமா அம்மா நமஸ்கரிச்ச போது வைராய உபதேசம் பண்ணேன் சாச்சாபி தனையோக்தேன மார்க்கேன குழந்தை சொன்ன மார்க்கத்தாலே ராமசங்கீர்த்தனம் பண்ணி சுரூபத்தை உள்ள பார்த்து தன் சரீரத்தை ஒரு நதியாக பண்ணி சுரூபத்தோட தேவபூர்த்தி கலந்து மகாபக்யத்தை அடைஞ்சாங்கிற சரித்திரத்தை நைத்ரேஸ்வாமி சொன்னதே சுக்காச்சாரியால் பிரம்மனிஷ்டால் சக்கரவர்த்திக்கு சொல்லி பரமானுகிரம் பண்ண மகாபாவனமான கதில சரித்திரம் இந்த சரித்திரம் காட்டவாள் சொல்லும்படியா பதினவாள் சொல்லுவாள் எல்லோருக்கும் சர்வேஸ்வரன் ஸ்ரீஸ்பதி நித்தியஸ்ரீ நித்யமங்கலம்னு சகல மங்களத்தையும் கொடுப்பாள் அனுகிரகம் இத்தனை பக்தாளுக்கும் இந்த சரித்திரத்தை மனஸ்பூர்வமா நடத்துற நமக்கு சுப்ரமணியவாளுக்கும் சகல மங்கலத்தையும் சர்வேஸ்வரன் லட்சுமிபதி கொடுக்க பிரார்த்திக்கிறேன் நாளேதினம் தட்சயும் சிவனாம்பை திரும்பரித்தம் ரிஷபோதேஷம் ஜடபர்பரித்தம் நாளையம்த பரமாத்மா சர்வேஸ்வரன் லோகானு பலவித அவதாரங்களில் செய்திருக்காள் அத்தனை அவதாரங்களையும் ஒன்றாகச் சேர்ந்த சரித்தம் ஸ்ரீமத் ஸ்ரீமத் ஸ்ரவணத்தினால வினஹால பாபங்களில்லை சமஸ்தாகியங்களும் உண்டாகும்னு காந்தம் பாதமம் லயங்கம் முதலிய புராணங்களில் போய் ஸ்ரீமத் பாகவத் ஸ்ரவணத்தினுடைய பலனை போய் சொல்றாள் பிரத்யரம் பவேத்தசிய கபிலாதானஜம் பலம் ஒரு அட்சரத்துக்கு அச்சரம் காராம்புஷுவே தானம் பலம் கிடைக்கும் சொல்றாள் கௌதமாதி மகர்ஷியடையெல்லாம் அம்பரீஷன் முதலிய ராஜாக்கள் போய் காட்டாள் மறுபடியும் ஜென்மாவை அடையாம இருக்கணுமே இப்ப அடைஞ்சா கட்டாயம் ஜென்மா வரும் மரணம்ங்கிறது என்னன்னா பகவத் விஸ்மரணமே மரணம்னுட்டாள் ஆச்சாரியா பகவான மறக்கிறது தான் மரணம் மறந்து போயிடுதோல்ல இந்த சமயத்துல அது மறக்காம இருக்கிறது தான் இதனால என்ன அர்த்தமா இருந்ததுனா ஈஸ்வரனை ஸ்மரிக்காம விவகார காலங்கள்ல கூட நமக்கெல்லாம் திருட்டு தான் விட்டாய் அதுக்காகத்தான் எப்போதும் பகவத் ஸ்மரணத்தை சர்வதா பண்ணிட்டு இருக்கிற நம்ம வைதிகமான மதத்திலே எதை தொட்டாலும் சுவாமியை நினைக்கிறது போதனத்தில் மன்னு கோவிந்த ஸ்மரணம் படுத்துக்கிற போது நினைக்கிறது இருந்திருக்கிற போது பகவான் நினைக்கிறது அப்படி எப்போதும் சுவாமியை நினைச்சா எப்போதும் மங்களம் தான் அப்படி பகவான மறந்து போகக்கூடிய மரணம் இருக்கே அந்த மரணம் வந்தா மறுபடியும் ஜனனம் வந்துவிடும் சுவாமி ஸ்மரிச்சுண்டே இருந்தால் அது மரணம் இல்லை மோட்சம்தான் இந்த ஜனன மரண பயம் இல்லாம இருப்பதற்கு என்ன பண்ணணும்னு அம்பரீஷன் கேட்கிற போது ஸ்ரீமத் பாகவதம் எங்க நடக்கிறதோ அங்க ஓடி போய் ஸ்ரவணம் பண்ணு கஷணத்தை அடைஞ்சு விடுவே சொல்றாள் இப்படியெல்லாம் மகர்ஷிகளெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தை மகாப்பிராயித்தமையும் சம்சாரபய நிவர்த்தகமாயும் சொல்றாள் இதுதான் வந்து பெரிய பெரிய துக்கம் சாரம் தான் அதுவே போயிடுதுன்னா பாக்கியெல்லாம் போறத பத்தி கேப்பானே எல்லாம் போயிடும் அப்படிப்பட்ட மகாபாவனவான் சரித்திரம் பிரம்மனுஷ்டால் கங்கா தீரத்தை வந்து சொல்றாள் ராஜாவே ஆச்சரியப்பட்டால் எப்படி ஞானிகள் எல்லாம் பாகவதத்தை அத்தியனம் கொண்டாளேன்னு ஆத்மராமா ஆத்மா ராமாலாம் பகவத்குணத்தை கேக்குறாளா பகவதாம் குர்கால் ஏதோ பிராரம்பம் இருந்து அதனால வந்தாலும் பிராரம்பம் கூட வாழ்க்கை ஒண்ணு மிக்சர் இல்லை ஞானிகள போய் ஒன்னும் ந கர்மணாலிப் பாபகேனா புண்ணியமோ பாபமோ ரெண்டும் அங்க ஒட்டாது தாமரை இல்ல மாதிரி அப்படி இருந்தும் பகவான் பக்தி பண்றால் காரணம் எனக்கு தெரியலே பகவானுடைய குணம்தான் காரணம் குருவன் திகை துப்பியின் பக்தி நிஷ்காம பஜனம் பண்றா இத்தம் பூத குணோஹரிக பகவானுடைய கல்யாண குணகணங்கள் ஞானியை கூட ஆகர்ஷிக்கிறது வேற ஒன்னும் காரணாந்திரம் எனக்கு சொல்ல தெரியலேன்னுட்டாய் சூத்தர் சௌரகாரிகளை பார்த்து அப்படி ஞானிகள் மூர்த்தி பகவான் பகவானுடைய கல்யாண சவணத்துல எல்லாத்தையும் தியாகம் பண்ணின ஞானிகள் ஓடி வந்து காக்கிறாளா அப்போது எத்தனை பாவனமான சரித்திரம் பார்த்துக்கோன்றாள் பூர்வ சரித்திரத்துல கபிலோபதேசம் அம்மாவுக்கு சுவாமி உபதேசம் பண்ணது பல சந்தேகங்களை அம்மா காட்டால் ஏதாவது சாதரிஷ சற்று சோகம் தான் அம்மா கேட்டாள் ஒரே வஸ்து என்னமா சின்னத்திலே பெரிசில எல்லாத்தையும் இருக்க முடியும் ஒரே ஆத்மா அது கேட்டாள் அதுக்கு அம்மாக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படின்னு தான் இவன் புரியாம படிச்சது சொல்லிட்டு இருந்தான் போய் புரியுமோ அம்மாக்கு எப்படி சொல்லணும் அப்படி சொன்னா சியரிசி பெரிய நிலக்கண்ணாடி பெருசா தெரியுது ஒரு குழந்தையனுடைய கருவியில சின்னதா தெரியுது இந்த சரீரமே எதற்கு ஒரு கண்ணாடி சின்ன கண்ணாடி வச்சா அதுல சின்னதா தெரியுது இந்த பெருசா தெரியுது இந்த ஒரு சரீரமே உபாதிபேதத்தினால ஒரே காலத்துல ஒவ்வொரு தெரியுதுதான் உபாதியினுடைய அளவு எப்படியோ அதுக்கு தான் இப்படி அப்படி இருக்கிற போது சுத்த சின்மாத்திரஸ்வரூபியான பகவான் அவனுடைய அம்சம்தான் ஜீவன் அமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன பகவத் அம்சம்தான் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் பல இடங்கள்ல பலவிதமாக இருப்பது என்ன ஆச்சரியம்னு அம்மாவுக்கு இப்படி பலவிதமான திருஷ்டாந்தங்களை சொல்லி அம்மாக்கு ஆத்மா உணுங்கிறத பத்தி சொல்லி भगवाना श्रवण महणन सुन अण भट्टि गुवायूर पापरिपोज सकल भयत्री सर्वकामोपनेी एवायूर नहीं सर्वेवर माटे தத்திராபி ஸ்திரீகள் இடத்துல போயே சொல்ல மாட்டேன் அதுலயும் நீ பத்து மாசம் குடியிருந்த வீடு அம்மா அதுல சொல்லியே இருக்க மாட்டேன் போய் உன் வார்த்தையை நம்பி என்ன சொன்ன உன் சரணபக்தி சகல பயத்தையும் போக்கும் சர்வ அபிஷ்டத்தையும் உணவு கொட்டும் சொன்னேன் நான் நம்பிபிட்டேன் உன் சரணபக்தி தான் எனக்கு வேண்டும் கத்தினாளாத்தியாத் சகலபய விநேத்திர சர்வாபேத் வதசி ஹம்விமையேபுரேஷத்தின் பத்தி பத்து ஷ்லோக்கத்தில் பிராய் भट्टतरी அம்மாவும் சாச்சாபி தனயோக்தேன மார்க்கேன அம்மாவும் குழந்தை சொன்ன மார்க்கத்தை வச்சிருந்து நாம சந்தீர்த்தனம் பண்ணி பகவதம் கேட்டு அதுல இருந்து நாமாவை இறைஞ்சு சொல்லி கங்கா பிரவாகம் மாதிரி மனசுல சுரூபம் வருமான ஓட ஆரம்பிச்சு அப்படியே அந்த சுரூபத்திலேயே ரமிச்சு போய் சரீரத்தை மறந்து வருஷ கணக்கா இருந்தாரா ஆனா சரீரம் ஆகாரம் பண்ணாம என்னமா ஜீவிச்சு இந்த சரீரத்தை ஒன்று பண்ணின கர்மா ஒண்ணு இருக்க அது தானா ரசிச்சுக்குமா பெரும் நாம் கையால் எடுத்து சாப்பிடுறோம் பண்ணி போடுறான்னா இதெல்லாம் என்ன அர்த்தம் இந்த ஆரம்பகமான கர்மா ஒண்ணு இருக்க எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு ஆனா இவன் பேசாம இருந்தாலும் அது நடத்தம் முடியாம போச்சேன்னா அந்த கர்மா பலம் இவன் எத்தனை சாப்பிட்ட வச்சா சாப்பிட முடியுமா என்ன ஒரு பருக்க உள்ள போகுமா உள்ள போகவே போகாது ஒரு மகாநதியாக ஆகி கபில காட்டில் நின்று அவள் சுசுரூபத்தோட கூட ஸ்ரீ போய் சேர்ந்தாள் சுரூபத்தோடு கலந்தாள்னு அப்படி கபிலோப கபில சரித்திரத்தை போய் சொல்லி முடிச்சாள் சொல்லி முடிச்சு பிரசூத்தின் மூணாவது பெண் ஆகூதி தேவஹூதி பிரசூதின் மனுக்கு மூணு சொன்னோம் ஆகூத்தி ருச்சிக்கு கொடுத்தா தேவஹூதியே கர்தவருக்கு பிரசூதின் மூணாவது பொன் பிரசூதி மாணவீபேஜாத்மஜா பிரம்மபுத்திரனான தட்சன் மனு புத்திரியான பிரி விவாக அப்புறம் அந்த கதையை அப்புறம் சொல்ல போற அவள் நல்ல புண்ணிய புருஷம் அவளை பத்தி பேசினா அவளுடைய புண்ணியங்கள் நமக்கு வருதா அதுக்காக அவளை பத்தி பேசின அவளுடைய சரித்திரம் சொன்ன கிரந்தம் தான் பாகவதத்துக்கு லட்சணம்னு விட்டாய் அது இல்லைன்னா அது பாகவதம் இல்லேன்னுட்டாய் மனுவம் சரித்தம்னு மனுடைய வம்சம் சொல்லியிருக்கணும் அத்தனை புண்ணி ஸ்லோகா என்னோடது வேதம் மனு யாதேனும் கொஞ்சம் சொல்லி இருப்பாரேயாகில் அவள் யாவும் மருந்து அதனால ரிஷியெல்லாம் கூட மனு சொல்லிவிட்டாள் மனு சொல்லிவிட்டாள் என்கிறாள் எல்லாம் அத்தனை மனு மனுவே பிராமணர் அவர் அவர் எல்லாரும் ஒப்புத்துமன் சொன்னார் மனு குண்டு கோட்டை வாசப்படி வச்சிருக்கணும் நிகரம் பண்ணன்னு சொன்னாள் அதோடு கூட செத்து ஒண்ண சொன்னார் வரிஷ்டம் அக்னிஹோத்திரே பிராமணசேதம் ஆயிரம் அக்னிஹோத்திரத்தை காட்டலாம் வேதவித்துக்களை ஆராதிக்கணும் அதுவும் சத்ருஜயத்துக்கு முக்கிய சாதனம் எப்படி குண்டு வேணும் வீரங்கி வேணும் சைன்யங்கள் எல்லாம் வேணும் சத்ரு நிகரம் பண்றதுக்குனாலோ அந்த ராஜசர்மன் இடத்துல இதையும் ஆச்சரியப்பட்டாள் பாலம்மான்னு ஒரு அம்மா வித்தாட்சரிக்கு வியாக்கியானம் பண்ணிடுவாள் அந்த இடத்துல இதை எடுத்து இப்படி மனு சொல்லியிருக்காரு என்ன தேசம் என்ன பிராமண பத்திய வாழ்க்கையில் அவனா இன்னைக்கு பேசுவோமா வரிஷ்டம் அஜோத்ரேபியா பிராமணி முகேதம் ஆயுளோத்திரத்தை காட்டிலும் பிராமண நடத்துல பண்றதுக்கு அவன் ஆயுத வச்சுக்கிறது ஆசியம் கைகான் ஆசியம் அவ அவளுக்கு தானம் பண்றதுன்னு அர்த்தம் அவளுக்கு தானம் பண்றதும் வந்து ஒரு பெரிய முக்கியமான சாதனம் சத்ரு நிகிரத்துக்கு அது இப்படி சத்ருஜயத்துக்காக பிரியுள்ளட்சன் விவாகமால் நவ பிரஜாபதியவர் மரீச்சி அத்திரி அங்கிரசு புலஸ்தர் புலகர் கிருது வசிஷ்டர் தட்சர் அவன் தான் இந்த நவப்பிரஜாபதிகளுக்குள்ள தலைவன் தட்சன் அந்த தட்சன் பிரசூதியை விவாகம் பண்ணின்றாள் விவாகம் பண்ணிட்டு பதினாறு பெண்கள் பிறந்தாள் அதுல பதினாறு பொன் பிறந்தவன் என்ன பண்ணினா பதிமூணு பெண்களை கஷ்ய பிரஜாபதி கொடுத்துட்டாள் ஒரு பெண்ண சந்திரனு கொடுத்துட்டாள் ஒரு பொண்ண பித்துக்களுக்கு கொடுத்துட்டாள் இப்படி பதினஞ்சு மண்ணு கல்யாணம் ஆயிடுது பதினாறாவது மண்ணுக்கு கல்யாணம் ஆகாம வரம் கிடைக்காம இருந்தது பிரம்மாவையே போய் காட்ட பரமேஸ்வரன் இருக்கான்னு கொடுன்னா எனக்கு என்னமோ சிவ சம்பந்தம் பிடிக்கலன்னு சொன்னா அப்படி அசடே சம்பந்தம் பண்ற போதே பிடிக்கலன்னு சொல்லாதரா அப்படி சொல்லப்படாதான்னு சொன்னாள் எனக்கு திருப்தியா இல்லையே வேற எங்க இடம் இருக்கா இல்லையா அப்ப வந்து திருப்தியா இல்லையேன்னு சொல்லாமா அப்படின்னு சொன்னா அனுமீத ஸ்வயம்புவா இருந்தாள் பிரம்மா அவனை சமாதானம் பண்ணி பாதகம் இல்லையே கொடுக்கணும்னு வச்சு கட்டினாலா அவனுக்கு சிவசுக்தி இல்லையே சிவத்தி விட்டவன் சிவத்வேஷி அவனை போய் விவாகம் பண்ணி கொடுக்கு கல்யாணம் ஆயிடுது அப்புறையா இருக்கிற போதே ஆதுக்கு ஐசம் வந்துட்டாள் என்ன உபாசம் அக்னோத்திரத்துக்காக எந்த அக்னியில பாணிகிரகணம் பண்றோமோ அது கிரிஷி அக்னி பேரு அந்த அக்னியிலேயே ஆதானம் அக்னிஹோத்திரம் வைசம் எல்லாம் ஆரம்பிச்சுடும் கல்யாணியிலேயே உடனே விவாகோத்தர கணமே வைஸ்வாதிகள் விதிக்கப்பட்டிருக்கு ஆத்துக்கு ஐச்சன் வந்துட்டால் பரமேஸ்வரன் தாட்சாயணிய வசிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விஸ்வசத்துக்கள்னு உலகத்தை சிருஷ்டி பண்ற மகான்கள் எல்லாம் வேதத்துல சொன்ன கதை வேதம் தெரியலேன்னா பாகவத்தம் விஷ பிர சமம் பிருத்த நயந்த தோஜே புவனயர்மா விஷக்கள் உலக சயமணிராமர்ஷி அந்த இஜத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாள் பரமேஸ்வரம் வந்தா பிரம்மா வந்தா எல்லாரும் வந்தாள் பெரிய சமாஜம் மகாமகம் மாதிரி அந்த பெரிய சமாஜத்துல எல்லாரும் வந்து உட்கார்ந்துக்கப்புறம் தட்சன் வந்தான் அவன் பிரஜாபதிகளுக்குள்ளே பிரதமஸ்தானத்தை வகிக்கிறவன் அவன் வந்ததே எல்லாரும் வந்துட்டார் தட்சம் வந்தது ரெண்டு பேர் எழு பரமேஸ்வரனும் பிரம்மதேவனும் இல்லையா பிரம்மா அப்பா தட்சனுக்கு அவர் எழுந்திருக்கல பரமேஸ்வரன் மாப்பிள்ளை அவர் எழுந்திருக்கல அப்பா எழுந்திருக்காது அவரு கோபமா இல்லையா ஏதோ போனா போறாரு கழவர் விட்டு விட்டான் பரமேஸ்வரன் எழுந்திருக்காது கோபம் வந்து உடனே பார்த்தா அப்படி தும்புத்தும் பார்த்துட்டு சபையில கும்பிட்டு சொன்னான் இவன் வந்து மகான்களோட கூட சேர்ந்து உட்காரலாமா இவன் ரொம்ப ரிஷிகளுடைய கோஷ்டியில செருவதற்கே அருகமில்லை இவன் வசிக்கிற இடமோ இவன் வாகனமோ உலகத்துல வாகனம் நக்னன் இவன் வஸ்திரம் இல்லாதவன் இப்படியெல்லாம் பரமேஸ்வரனை நந்திகேஸ்வரன் தட்சணையும் தட்சண கோஷ்டியும் தூம தூம்பிர தீக்களாய் புகைனால கண்ண விஞ்சி சிரமப்பட்டு அப்படிலாம் பகவான் இருக்கான்னு எண்ணம் இல்லாமலே உங்க விவகாரங்கள் நடக்கணும்னு அவகாசிக்க உடனே தட்சனை சேர்ந்த கோஷ்டிகள் பிரகுப்பிரபுதிகள் இந்த கோஷ்டிய சிவராத மன்ற வாழ்மாறா பேசிங்ல சண்டையோட யாகம் நிற்காது யாகம் நடந்துவிடும் அதை நிறுத்த முடியாது யஜத்தை பூர்த்தி பண்ணிவிட்டால் பரமேஸ்வரன் ஒண்ணும் பத சொல்ல அசத்துகளுக்கு போய் பத சொல்லாம பேசாம போட்டால் ரொம்ப நாள் ஆச்சு இப்படியே அவனுக்கு மனசுல வேகம் இருந்தது சிவத்வேஷம் அதுக்காக என்ன பண்ணினான் ஒரு பெரிய யாகம் பண்ணினான் பரமேஸ்வரனுக்கு பாகம் இல்லாம இஷ்டிஷ்டி சபம் சபார்த்தமம் வாஜபய பெரிய மகா யாகம் அந்த யாகத்தை பண்ணி அதுக்கு அந்த மாதிரியாக இருக்காள் சோமே அந்த பண்ணினான் மகர்ஷி எல்லாம் வாஜபயம் அதை பண்ணி ப்ரஹஸ்பதி சோமியும் சங்கல்பம் பண்ணினான் அம்பாள் தாட்சாயினி கைலாசத்துல ஒரு நாளைக்கு அப்படி சாயங்காலம் நாலு மணிக்கு தலையாத்திக்க நின்றுட்டு இருந்தாள் ஆகாசம் ஊக்க ஒரே விமானமா பறந்தது எந்த பார்த்தாலும் விமானம் பார்த்தா தெய்வம் தம்பதிகளாய் தம்பதிகளாய் சிறந்து சிறந்து போயிட்டே இருக்காள் அப்போ எல்லாரும் அவா தேவ ஸ்திரீகள்லாம் சொன்னாளா என்ன நாமல் தான் நாமல்லாம் யாக தரிசனத்துக்கு போறோம் ரொம்ப அருமை பொண்ணு கடைசி பொண்ணு அவ போகாம இங்க நிற்கிறாளன்னு சொன்னாளா அவன் வாஜ்பயன் இருக்கா பண்ணான் என்றாள் ஏதோ மோட்சம் வேணும் சித்தசுத்தி பண்ணலையா பின்ன என்ன பிரம்மிஷ்டான் அமைப்பு உயா நீர் யாங்கம் பண்ணிருக்கீரா வாஜபயம் இல்ல நீர் மட்டம் நான் சொல்றதுக்காக பண்ணுவாசி சவம் சமாத்தமான்கள் தான் பண்றே கர்மாவே பத்தித்தி மட்டமார்மாளை பண்ணணும்ித்த அவர் பரவக்கரையாந்து காலமும் இவ்வளவு ஒன்னிக்கு பிரம்மி கம்சோ கம்சபுறத்துக்கு வடக்க போயின் அவர் தேக்க வர அவர் பல்லுக்கு தேக்கல வயலில் எல்லாம் ஜலம்பா இல்லை இவாள பார்த்துட்டு ரெண்டு மூணு வயிறு ஓடினாரா இவா நின்று கிருஷ்ணான்னு கூப்பிட்டாளா எங்க இருந்து வரையனாலாம் பறவை கரையில இருந்ததுனால நதியில எல்லாம் தீர்த்தம் கொடுத்தோம் ஒன்று கேட்டாளா எல்லா நதியிலையும் தீர்த்தம் இருக்குனாலா தந்தசாபனம் பண்ணி சந்தியாவனம் பண்ணி விட்டு விபூதி விட்டு சந்தியாவத மட்டும் வந்திருக்கா அப்படி தான் சொல்றா அன்னிலேருந்து அவர் ஆயுஷ் சொல்ல மட்டும் உதவம் பண்ணிவி ஸ்தான சந்தி பண்ணி கிருஷ்ண பிரம்மர்ஷம் அவள் சொன்னா என்னமோ போய் குடங்கி பிடித்து வேற அவள் ஒன்றும் வாங்கி விடல சிரிச்சி தான் சொன்னாள் கிட்ட கூப்பிட்டால் வரத்துக்கு பயந்து வந்தேன் அப்படி உபதேசமா போச்சுன்னு சொன்னாள் அவள் ஆயுஷ் மட்டும் பண்ணிட்டு இருந்தாள் கிருஷ்ணிவாள் அதே பெரியவாள் உத்தனவாள் சரித்திரம் சொன்னதுல இதே இது இருக்கு அப்படி இல்லாம மகான்கள் எப்படியாவது கிரங்காரின் நமசே சாரிகளா இருந்து ஏதோ ஜென்மா வந்து இது சபலமாகணுமே வந்து மாட்டிக்கிட்டு இதுல இருந்து பிச்சைங்கு கிளம்பணமேனு அப்படி விசாரப்பட்டு இருக்க அவன் வாஜபயம் பண்ணி மகான்களை எல்லாம் அவமானம் பண்ணி ப்ரஹஸ்பதி சோம்னு ஆரம்பிச்சிருக்கான் தேவதைகள்லாம் போறாள் பரமேஸ்வரனும் சொல்லி அனுப்பல பொண்ணுமும் சொல்லி அனுப்பல தேவ ஸ்திரீகள்லாம் சொன்னாலா என்ன இப்படி ராட்சாயணி போகாமல் இருக்காளே அருமை பெண்ணு பொறந்தாத்துல ஒரு உற்சவம்னு பெண்கள் காதல உழுந்துட்டா அப்புறம் வருமான இருப்பாளோ ஒனி என்ன பண்ணினான் அவ காதில் விழுந்தது ஆட்சாயணி காதலே உள்ள பரமேஸ்வரனை கைவா சோபீத்த பரிபலம்தனு பிதா மாதிரி மாதம் மாவுரார் வாஜபேயம் மண்ணி ப்ரஹஸ் பண்றாமி இப்பொழுது சோமாமி சாம்பிரதம் பிராப்துரம் எ அழகா சொல்றாள் பாருங்க அம்பாள் எங்க அப்பா சொல்ற உறவு கிட்டகையா தங்க ஆத்துக்காரருடைய மாமனார்னு சொல்லி தங்க அப்பாவு சொல்லிக்கிறது கிட்டகையா இவ அப்பாவுக்கு அப்புறம் மாமனாரா மாமனாருக்கு அப்புறம் இவ அப்பாவா எங்க அப்பா சொல்ல முடியாத அப்படி சொல்லல பிரஜாபதேரஸ்யம் பேச வேண்டிய முறை அப்படித்தான் உங்க மாமனார் யாகம் பண்றாள் நீங்க வரணும்னு சொன்னா தான் நாமும் அங்க போவோம் நாளாம் தேவர்கள் எல்லாம் போறாள் நாளாம் இஷ்டம் இருந்தா பரபரவம் அதாமி பேசாம தந்தாள் அதுக்கு மேல இன்னும் இன்னும் வேகமா பே பைசராள்ஸ் அந்த யாகத்திலே என் சகோதரிகள் பதினைந்து பேர்களும் தங்கள் பத்தாக்களோடு அங்க வந்திருப்பாள் நானும் உங்களோட போகணும் நாளான் அகஞ்சதின் அங்க எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கும் பட்டு புடவையும் பட்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாள் அந்த பிறந்தா தி போய் வாங்கிக்கணும்னால சகோ பணி தம் பரி பருந்தாத்துல கொடுக்கறதுல அந்த வஸ்தூல ஸ்திரீகளுக்கு இருக்கிற பிரியம் பர்த்தா எத்தனை அதுக்கு மேல செய்யட்டும் அவன் இருநூத்தி ரூபாய்க்கு தீபாவளிக்கு உன் புடவை வாங்கி கொடுத்துருப்பான் அவன் பதினொன்னா ரூபாய்க்கு நூல் புடவை வாங்கி கொடுத்துருப்பான் சமயம் அதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் காட்டுவாள்னேன் இந்த பட்டு புடவை புருஷம் வாங்கினத காட்ட மாட்டான் அவர் வாங்காம என்ன பண்றது அவன் என்னமோ கடம்பட்டு வாங்கினமா இந்த அந்த பிராதாபத்துல அத்தனை வாஞ்சேன் அதனால தான் எந்த குடும்பத்துல சகோதரி திருப்தாலா இருக்காளோ அந்த குடும்பம் கிணமா இருக்கும்னு விட்டாள் சகோதரிகளை அவ மனசு குறைய முடியாது பண்ணினா தானி கிருத்தியாக தானி மனு திருஷூனியம் வச்சா போல ஆயிடுன்னு நம்ம சில குடும்பத்துல சுமந்திரி பிரார்த்தனை கூட கோப்ப மாட்டான் சகோதரிய விவகாரத்தில் போட்டுனோ கஷ்டங்கள் உண்டு சுத்தமான முறையிலே அவா சொன்ன ரீதியிலே சட்டம் இருக்கும் நினைச்சு மனுவத மகிழ்ச்சி உங்களுக்கும் ஒன்பட்டு பத்தாறு வாங்கியிருப்பாள் எனக்கும் பட்டுப்படவையெல்லாம் வாங்கியிருப்பாள் அம்மாவும் அப்பாவும் நீங்கள் நாமும் சென்று போய் வாங்கிக்கணும்னாலாம் சகோபீதாக அங்க பதினைஞ்சு சகோதரிகளையும் போய் பார்க்கணும்னாலாம் எங்க அம்மாவையும் பார்க்கணும் அம்மாவோட கூட பிறந்தவாளையும் பார்க்கணும் எங்க பெரிய திருப்பாளங்க எங்க அம்மா பதினாறு பொண்களை பெத்தவள் இது ஒரு நாலு பொன் மூணு பொன் பெத்த அம்மா மனசே கவலைப்படுறது பதினாறு பொண்ண பெற்றவளாக்க எங்க அம்மா அவளுக்கும் போய் பார்க்கணும் அதையும் தவிர்த்து யாகத்தையும் பார்க்கணும் நாளா கடைசியிலோ கண்டமதா மகர் மகர்ஷிகள்ங்களுக்கும் ராஜாவா அப்படி ஒரு அர்த்தம் இல்லாம யாகத்தில் உள்ள துவஜம் யூபஸ்தம்பம் இருக்க யூபஸ்தம்ப தரிசனமே புண்ணியவா இந்த யூபத்தை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னாளாம் ஏன் உடம்பு பறக்கிறது உங்க உடம்பு தான் பறக்கிறது அப்படி சொல்லல அம்பாள் என்ன சொன்னார் கௌது பெண் பிறந்து பிறந்தாத்துல ஒரு உற்சவம் காதல விழுந்தா அவ உடம்பு என்னமா பறக்காமல் இருக்கு என்ன அர்த்தம் நாளைக்கு உங்களுக்கு முன்பு தெரியும் உனக்கு பத்திரிகை வந்து இருக்கோன்னு கேட்டாலாம் என்ன தட்சன் பத்திரிக்கை போடாது இவளுக்கு அபிபாகமே கொடுக்கப்படாதுன்னு யாக ஆரம்பிச்சு நடத்தினா அது இவளுக்கு தெரியல பத்திரிக்கை வந்திருக்கோம் கேட்டாள் அதுக்கு ஆச்சாரி சொன்னாலா நீங்க தானே சொல்லி இருக்கேன் சில இடத்துக்கு எல்லாம் கூப்பிடாமலே போகணும் யாகம் பிதாளுடைய வீடு ஆச்சாரியனுடைய வீடு பர்தாவுடைய கூப்பிடாம போகணும்னு சொல்லிருக்கே என்னால அவர் என்னைக்கோ எப்பவோ தர்மஞ்சனத்தை ஆச்சாரியனுடைய பிதாவுடைய கிரகம் யஜ்யவாட்டம் இதுக்கெல்லாம் ஆகுவாரம் இல்லாமலே போகணும்னு நீங்க தான் சொல்லிருக்கேன் அந்த அன்புக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால அதான் இல்லையா அன்புதான் இல்லையா உங்க அப்பாவுக்கு நமக்கு அந்த அன்பு அதனால காரணம் இல்லாதனால போகண்டாம்னு சொல்றேன்னு சொன்னாள் அதுக்கு மேல முரட்டத்தை நம்ம நான் போகலைன்னா எங்க அம்மா அழுவல் என் சகோதரிகள் நான் பதினைஞ்சு பேர்ல வருத்தப்படுவார் போகணும்னு சொல்லி சொன்னாளான் அப்படி போகணும்னா நீ பறவிட்டு போனாள் சுவாமி என் சகோதரிகள் நம் பர்த்தாவோட வந்திருப்பாள் நான் மட்டும் நீங்க இல்லாம தனியா போக மாட்டேன் நாளா இல்லாம போனா திறமை இல்லையா ஸ்திரீக்கு நான் போக மாட்டேன் சுவாமி சொன்னாளா நீங்க போனா உனக்கும் கௌரவம் கிடைக்காது எனக்கும் கிடைக்காது அதனால நீ போறதும் சரியில்லை என்னையும் கூப்பிடாது நாள் இல்லை பறவிட்டு அம்பாள் சுவாமி பார்த்தாளா ஒரு பெரிய உற்சவம் நடந்து போகலையே விம்மி போய் ஜீவனை விட்டுடுவா அங்க போனாலும் அவமானப்படுத்தி மானபங்கத்தினால ஜீவன் விட்டுடுவாள் ரெண்டு பிரகாரத்தாலேயும் இவளுக்கு ஜீவ சரீரத் தியாகம் நிச்சயம் இதுல இங்க இருந்து விடுறது தேவையா அங்க விடுறது தேவலையா நினைச்சா அங்கேயே கேசுவரட்டம்னு போலாம் சுாம் சுந்த சுாாமதாபித்தாட்டத்துல ஏறி இதுக்குள்ள பிரேமையினாலே அவளுக்கு தோஷங்கள் எல்லாம் தெரியலையா ரொம்ப பிரியம் வந்துடுச்சும்னா அங்க தோஷமே தோணாது அவன் பகவான இடத்துல பக்தி ஒருத்தனுக்கு வந்துடுத்து ஏதாவது சொல்ப கஷ்டம் வந்தது சுவாமிகிட்ட கோபம் வராது சுவாமிகிட்ட பூர்ண பக்தி வராதுன்னா ஏதாவது முள்ளு சுவாமி வெய்யும் கோவிலுக்கு வர வந்தேனே கால குத்தி கோவிலுக்கு போற மையில பாம்பே கடிச்சு போடுறதே இனிமே கோவிலுக்கு போக ஆரம்பிச்சதுனால முன்னு குத்திதுன்னு நினைச்சுக்கிட்டு போயுவான் ரொம்ப பூர்ண பக்தி இல்லையே நடத்தான் அவனுக்கு குழந்தை காலால உரைஞ்சி போனா மடியில விளையாடிட்டு குழந்தை பல்லு நாக்க அடிச்சுடுறது உடனே குழந்தை கால வலிக்குமோ தலைவிப்பாங்க குழந்தை அடிக்கிறான் ஏன் அடிக்கல அடுத்தாத்து காலால வந்துச்சா அவருமே இருப்ப சந்திர கட்டி எடுத்து அடிச்சுடுவண்டே அந்த பயனடத்துல அன்பு இல்லை இவன் இடத்துல அன்பு இருக்கு அதனால பகவானிடத்துல அன்பு இருந்தா ஏதாவது கஷ்டங்கள் வந்தா கூட சுவாமியிட்ட கோவிக்க மாட்டாளாம் ஞானிகள் நம்ம கர்மா அது அப்படி அப்படி நினைப்பாளா அப்படிதான் நினைப்பாள் அப்படி இருக்கிறவர்களுக்குதான் ஈஸ்வர பிரசாதமும் பூர்ணமா உண்டாகும் ரொம்ப அன்பு மாதாபிதா கடத்துல வேறி கிடப்பதுனாலே அது ஜென்மபூவாகினாலே தீர்மானம் கோபிராத் பரமேஸ்வரன் சொன்னத்தினாலே பரம கோபத்தை அடைஞ்சு நாம் பரம்பரை போறாளாம் ஐலாசுரத்துல இருந்து கீழே அறங்குறாளாம் மறுபடியும் பிரபோநாதான் நீங்க இல்லாம நான் போகலாமா நீங்களும் ஊஞ்சல் மாதிரி சுவாமி அசை இல்லை அவன் கடைசியில பார்த்தா பரபுட்டு போடுறதுன்னு தீர்மானம் பண்ணி ஒரு துணியை எடுத்துட்டு பரபுட்டு போட்டாள் கழு அறங்கி நடந்து போனாளா அது சுவாமிக்கு தாங்கலையா அவன் என்ன பண்ணினான் உடனே அனுப்பிச்சு அனுப்பிச்சு வாத்தியங்களை எல்லாம் சண்டை போட்டு போறவங்களுக்கு அவ போய் வந்து அவமானப்படுத்தி ஸ்டேஷன்ல போய் நீ ஆறுடையா இந்த ஆறுமல்ல யாச்சக வாங்கினாதான் இவங்க கப்பல் அறிவிடும் ஏற்றி வச்சு வாத்தியபோஷத்தோட பூதகடம் கழி அனுப்பி யஜ்யசாலிக்கு அனுப்பாடா இங்கிருந்து பரப்ப ஒரே பெரிய ஹோஷத்தோட போனாள் என் போனாளா ஒரே வேத ஷம் மூணு வேதமும் மூர்த்திமத்தாய் மூர்த்திதரா திரிபுஷ்டே ப்ரஹ்மலோகத்திலேதங்கள் மூர்த்திமத்தாயிருக்குமா வைகுண்டத்தில் இருக்குமா ஒரேஸ்வரத்துல சொல்றாள் அதுக்கு மேல இங்க இருந்துதான் தட்சம் எஜமான நாள் யாகசாலையில் இருக்கிறவன் பெண் பார்த்தான் வரத்தையும் ஏராளமான கூட்டங்கள் வரத்தையும் பார்த்தான் இத்தனை சப்தத்துக்கும் மேல துணிக்க முடியாது கத்தினான பாச காவக்காரனை கூப்பிட்டு வராளா என் பொண்ணாறாவது பொண்ணு அவளை உள்ள விடாது எல்லாருமா கட்டி முடிச்சு அம்மா நீ உள்ள வரத்தான் கூப்பிட்டாள் எப்ப பெத்தோப்பும் வரமாட்டேன் கூப்பிட்டு பிதாவை பார்த்து சொன்னாலா ீட்டேரேரி சகா கதமா பவித்தீர் தவாசனோஷிவம் பமதிசாசவா சொன்னாாம் என்ற என் பிரரமுை சிவ என்ற நாம ஏதோ பிரசங்காத்து அந்த தெரியாமே முனி நாக்கினாலே ஒரு பாபி சொல்லிவிடானையான அவன் பாபம் முழுதும் போய் அது கட்ட பாபம் போயிடமோ அப்படிப்பட்ட என் பிரபுவே வேஷிக்கிறியேடா சிவநாமாவனுடைய பெருமை அறியாமல் அவன் மாமாவுக்கே இத்தனை பெருமை இருந்தா என் பரமேஸ்வரனுக்கு எத்தனை பெருமைன்னு பாடுறான் அட அஷடே அந்தமேஸ்வரன் பவித்ரஜி பவித் தீடா அலங்கிய சாதனண்டார் அவனுடைய ஆக்னியினாலே போவதேன்னு வாதாதிகளெல்லாம் சஞ்சரிப்பது பரமேஸ்வருடைய ஆக்ஞிக்காக சிரஸ்தனாலே ஆக்னியை வைத்து சஞ்சரிக்கின்றன அப்படிப்பட்ட போய் மங்களத்தை அடைவதற்கு யோகியமில்லாத நீ போய் எதிர்க்கிறேன் நாளாம் யன் பிருனுடையலத்தைடைய மனமாிரே வண்டானது புரசப்பாக தேடுகிறதோ எந்த பிரபு கேட்காமலே भक्तालकी ீஷ்டங்கலையும் வரிஷத்தீன் சொல்லலோகேஷதி சர்வீஷத்தியம் அப்படிப்பட்டி கிரியே பீன் கமிலோவே பத்மூ மசுர சத்ஜா வெண்டுகளை அலையுமோ அது மாதிரி மகான்களுடைய மனமாகற வண்டு எம் பிரபுடைய சரணமாகற பத்மத்துல போய் பிரம்மரசத்துக்காக அலைகிறதாக்கும் ரசோபிசான ரசியான பரபிரம்மத்தினுடைய சுரூபானுபவத்துக்காக மகான்கள் சரணத்தின மனசனால போய் ஒருமுன தியானம் பண்றாள்டா மோட்சம் கூறும்னு நினைக்கிற பக்தளுக்கு கூட சுவாமி பரமேஸ்வரன் மோட்சத்தை மட்டும் கொடுத்து வருவதில்லையா என்ன நினைச்சிருக்கான் பகவான் இதோ கீதை உபனிஷத்துக்கு வாட்சி ஆண்டி பரதேசியாடுவான்னு நினைச்சிருக்கான் அதனால உபனத்தே ஆனந்தோ பிரம்மதி ஆண்டி பரதேசியா அப்படி நினைச்சிருக்கான் பகவான போய் மஜிச்சா தீனன ஆவனா சுவாமி விடுவாளா ூபத்த குருபுடாவன் அடிப்பட்ட பிரச்சிக்கணும்கவத்ரசானுத்தாலன் வரணும் வைஷயமான சுகத்திலே இது சுகமில்லை இது இது தும்மாத்திர துணாயிடும் சார் என்ன கடைச்சா வேணும் தோணும் அல்வா லோகம் ஜிலோபியில பத்து ஜிலோபி சாப்பிட்டு மறுபடியும் உடனே உரப்பூர் அதுக்கு மேல உரப்பூர்வா வேண்டியிருக்கு உரப்பு ரொம்ப அதிகமா போச்சு புளிப்பா தயிர கொண்டாரு தையாஞ்சாறு கரண்டி போட்டு அப்பறம் வாங்கி பண்றேன் அப்புறம் மருந்து காக்குறேன் மேல மேல போயிட்டு இருக்கு என்ன அடையாளம் தோனாது அப்புறம் தோணுமோ ஏதசீவ ஆனந்த அந்யானி பூத்தானி மாத்தா உபஜீவன் தான் பிரம்மானந்த ஒரு திமில வெளியில விஷயத்துல அடிச்சதுனால ஓடிக்கிட்டு இருக்க இதுல இருந்து எத்தனையோ கோடி அம்சத்தில் ஒரு திமில வெளியில பரவாயில் கோயிலுக்கு விஷயத்துல சம்பந்திச்சிருக்கு இல்லாம ஈடுபட போகமாட்டான் அது உள்ள போந்து இருக்கு தெரியாதவன் சித்திரமாசை வெயில்ல தாகத்துக்கு தீத்தம் தீத்தம் ரோட்ல கத்தின கீழே நடக்க முடியல வெயில்ல ஆரோ கருணாவின் கையில பெரிய பாட்டில் தேன் வாங்கிட்டு தேனையே பார்த்ததில் போட்ட உறவி போட்டி கீழே ஒழுகின்ற ஒரு கையால் இந்த கையில வச்சு மண்ணி என்னமோ பிறட்டினா அதுல ஏதோ பிசு பிசு அதை வாயில போட்டு திதிக்கிறது இவன் கையில இருக்கிற தேன் பிந்து அப்படியே கீழே விழுந்திருக்கு மணி கையில நிறைய இருக்கு அதை சாப்பிடாம உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அது பற்றிருக்கு மணல துணிக்கிறதுங்கிறேன் சுத்தமான வஸ்து உங்கட்டியாக்கம் இருக்கு மதுரம் சொன்னாள் அப்புறம் அவனுக்கு புரியுது அது மாதிரி மகவாக்கியத்தை மகான்கள் உபதேசம் பண்ணி தத்துவம் சொன்ன உடனே கப்பறம் பிடிச்சுக்கிறேன் இல்லவனா உள்ள இருக்கிற இந்தியில விஷயத்தில் அடிச்சிருக்கு இல்லாத ஆழ காற்றை பாஹ்யானந்த சாதன ரகிதா பிராமணா நிதிந்தா தர்ஷந்தேகே நேரு உகிக்கு வாடா அடிச்சு போறேன் மீரு பிராத்தியத்துக்கு வா ஹிமு பிராத்தியத்துக்கு மழையில உட்காந்துருக்காள் வெயில்ல உட்காந்துருக்காள் பாம்பு மேல விழுறது கௌபீனம் நிரீஷனாக வேணும்னு ஆசையும் இல்ல கொடுத்தாலும் ஆனா எப்படி இருக்காள்னா சானந்தாதிஷ்யந்தே லோக சிரிச்சுட்டு உட்காண்டிருக்காள் பாக்கியமான ஒரு சாசனம் இல்லையா சிரிக்கிறதுக்கு பின்ன என்னங்க ஆனந்தப்பட்டு இருக்காள் ஒண்ணும் இல்ல பன்னி உத்திராதிகளோடு மேல மழை மேல வெயில் அடிக்கிறது சொல்லிவிட்டு உடனே சொன்னாளாம் உன்னால உண்டு கொண்ணப்பட்ட இந்த சரீரத்தை நான் மாட்டேன் ஆளாம் உன்னால உண்டு கொண்ணப்பட்ட இந்த சரீரத்தை இன்னமே வச்சுக்க மாட்டேன் கிரியாத்தனமாய் விஷங்கலானந்த அன்னத்தை சாப் துக்கு பரிஹாரம் என்ன மறுபடியும் வாந்தி பண்றதுக்கு ஏதாவது மருந்து வாந்தி பண்ணுவது போலி பண்ணிவிட போறேன் நாளாம் ஏன் நாள் இன்னொரு காரணம் சொன்னாள் பரமேஸ்வரன் நாம் போனா என்னை பசுவத்து நுடுவாள் மாட்டேன்னு சொல்ல மாட்டாள் ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கோபம் வந்த சமயத்திலே என்ன என்ன சொல்லுவாள் நீ பூக்கரியான தட்சம் பொண்தானே என்று சொல்லிவிடுவாளாம் அந்த சொல்லு நான் பொறுப்ப மாட்டேன் அமிதமா ஏதாவது மரங்கள் சமயத்திலே நீ பூக்கிரியனுடைய பொன் தானே என்று சொல்லிவிடுவாளாம் குணபம்ஜம் சரீரமே குணப்பண்ட அது இருந்து வேற பரண்ட விஷங்கலம் தான்ண்டா அது அது உட்டூட போறேன் ஷூல்லி விட்டு மைத்ேயா அந்திரவராம் விதுரம் அப்படிப்பட்டே இப்படி பிதா உபாதி சொல்லிவிட்டி உத்தரதிக்குலே கங்காஜலத்தை ஆச்சமணி அபானனையும் நாபிக்கு கொண்டு வந்து பிராணபானனோட வியானனையும் சமனையும் சேத்து அப்படி சுசும் அவழியாக ஆஜாச்சக்கரத்துக்கு கொண்டு வந்து தன் பத்தாவனுடைய உடனேர் தீபுடி அந்த சமயத்திலையும் ஜுருவ பரமேஸ்வரனுடைய சந்திரச்சூடனுடைய கங்காதரனுடைய திவ்யச்சரணங்களை ஞானம் மணி நாளாம் வேர் உண்ணும் தெரியவேலியாம் அன்வயங்கே தேகிரஜ சத்திய பிரஜஜ்வாலு பரமேஸ்வர் கோட்டோம்மகோஷய சதிய மகேவே கீனா மகாதேவ மேஜன மகாதேவ மகாதேவ மகாவோம்மத்தி பூணுமா கோட்டி ஆகமியோஷங்கல்லைமா உத்தரமியம் மகாதேவராம கோட்டோத்த ியாழ் நித்ரி மாதிகித்திர மாசத்திலே ஊத்து போட்டு ஸ்நானம் பண்ணுவோன்னு போனாள் காவேரிக்கு காவேரி தீர்ம் சித்திரமாசத்தில் இருக்காது எல்ல வையல் பதினோரு மணி ஒரு சண்டாளம் தயஸ்தான வந்த பத்னி கையை பிடிச்ச அழிச்சுன்னு வராள் கரையில வந்து உட்கார்ந்தார் அது அங்க அக்னி தீர்த்தம் சொல்றது அக்னி மகாலிங்கம் கற்பகாம்பால் கற்பகத்தை கண்ணார கண்டோமே நானூறு பாடின கம்சபுரம் அவன் கற்பகாம்பால் கற்பக விர்தான் கற்பகம் மாதிரி வாரி கொடுக்கிறவள வழங்க அப்படிப்பட்ட அந்த தீர்த்தம் உத்தரவாகினி அந்த கரையில உட்கார்ந்து எனக்கு தாகம் தாங்கல்ல ஜலம் கொண்டு வானு சட்டியே எடுத்து போன்னு சொன்னான்னு பத்தினியல் தாங்கல்ல கோடியில இருக்கு கணறு தனியா ஒரு கணர் இருக்கு அந்த கணத்துல போய் எடுத்துக்கணும் நடக்கே அிங்கத்தில தீர்த்தம் இது அக்னி தீர்த்தம் ஒரு ஒரு மணலும் லிங்காக்காரம் பரமேஸ்வரனுடைய சுரூபமாக அதுல செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்னு சொன்னார் இதற்கு அந்தண்ட இருந்த அறுபத்தர் உடனே மறுசிஞ்சு எல்லாத்தையும் கீழே விட்டுட்டு அங்க இருந்து ஓடி வந்து அவன் கால வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டாள் ஒரு மணனுக்கு மணல் லிங்கம்னு ஒரு சண்டாலம் தெரிஞ்சிருந்து பரமேஸ்வரன் இருக்கா மனசுலேயே போய் நமஸ்காரம் பண்ணினாள் அந்த கழவன் இங்க ஆறு ஆறு என்ன எப்படி நமஸ்காரம் பண்றீங்களே நீங்க ஆறு என்றாள் பயம் துவக்தாம் பாதரட்ச சில பேர்கள் அக்ோத்ரா கர்மாக்களா அவலிச்சுமத்தடையவாள் சில பேர்கள் ஞானத்தை அவலம்பிச்சு துறவிகளாய் கரையறுறவாள் நாங்கள் எல்லாம் சிவபக்தாவுடைய பாதரட்சையை நம்பினவாள் சொல்லிப்பேன் வேற எனக்கு என்ன சொல்ல தெரியும் நாள் பயன்பு சிவபக்தானாம் பாதரட்சா அவலம்பினான்னு அந்த பாதரட்சை இருந்து தலையில தட்டிக்கின்றாளா நமஸ்காரம் பண்ணினாள் இருக்கிறாள் சோமாஸ்கந்தனாய் உழவாருகாலாய் அக்னிமாலிங்கம் கல்பகாபாலோட தரிசனம் அதற்கு சிவாச்சாரியாளுக்கு ஒரு நாளை காட்டும் தெரியலையே அர்த்தத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் பண்ணுவோம் அவர் ஒரு காரியத்தை ஆரம்பித்த இப்ப சக்கரவாணியர் தியாகராஜி இருக்காளே வா தாத்தா எனக்கு தெரியாமலை பார்த்துருக்கேன் குட்டும் மழை குட்டும் ஒரு கிருஷ் தான் எடுத்துட்டு போகும் நல்ல கூட எடுத்துட்டு போக மாட்டார் போய் தரிசனம் பண்ணாம இருக்க மாட்டார் பரமேஸ்வரனே கைஸ்டா இருந்தாள் கடைசியில எங்க பிதா இங்க பித்திருவியாள் அவத்துக்கு உபாத்தியாயும் சாமி திட்டுருவாள் மூணு பேருக்குன்னு சொல்லி நினச்சாள் இன்னொரு மூணு நாளைக்கு நீங்க மூணு பேரும் வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொன்னாள் என்ன இப்படி சொல்றாருன்னு நினைச்சா இவா அது மட்டும்தான் சாயங்காலம் போய் பார்த்தாள் சிவதரிசன் பண்ணிட்டு என்ன நான் நாளன்னைக்கு பகலுக்கு மேல இருக்க மாட்டேன் அப்படி சொன்னா வாஞ்சிடுவாள் அப்படி சொன்னாள் அதே மாதிரி நாளன் கூட்டணிச்சாள் கூட்டணிச்சு ரிஷ்டமா ஏதோ கையில ஒரு வீரத்தை எடுத்து கொடுத்து எனக்கு நல்ல கத்தி கிடைக்கணும்னு சொன்னோம் நாள் இவ ஆத்துக்கு வந்தா அரை மணிக்கெல்லாம் சிவாயின் மகர்னா அப்படி இல்லாம மகான்கள் தரிசனம் பண்ணி அனாயாசமா நம்ம படுத்துன்னு கிடந்து இருக்கிறவா கரிச்சு அப்படி இருக்கவே இருக்காது பகவான் பஜிச்சா இங்க இல்ல வடத்தையும் துக்கமில் அவனுக்கு